कृष्णाय श्री भवति श्रद्धा ிாத்தய தோத்தேத்தைக்காணேஷா கீத்தமே நம ஸ்ரீபகவ்விஸ்வா சாத்விக்கீரா தாசீச்சேதி தாம் சூணோ இந்த நம்பிக்கை மூன்று வகையாக நம்பிக்கைன்னு இப்ப சொல்றேன் ஆனா அந்த நம்பிக்கைங்கிற சொல்லுக்கு நான் சொன்ன பொருளை மறக்க கூடாது மூன்று வகையாக இருக்கிறது சா தேகிநாம் ஸ்வபாவஜ அந்த நம்பிக்கையானது உடலை உடையவர்களுக்கு தேகினாம்னா தேகத்தை உடைய ஜீவர்களுக்கு அர்த்தம் ஜீவன் இருக்கா உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறது உள்ளம் இருக்கிறது உடல் இருக்கிறது ஆகவே தேகினாம் அப்படின்னா ஸ்தூல சூக்ம ஷரீரினாம் ஜீவானாம் சா அந்த ஸ்ரத்தையானது அதுன்னு அர்த்தம் அதுனா அந்த ஸ்ரத்தையானது ஸ்வபாவஜா ஸ்வபாவஜான்னா ஏற்கனவே பண்ணியிருக்கிற புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி வருகிறதுங்கிறார் ஆதிசங்கரர் ஏற்கனவே நாம செஞ்சிருக்கிற புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு நம்பிக்கைகளும் வரும் அப்படின்னு சொல்லுகிறார் ஸ்வபாவஜான்னா சுவாவமாகவே இருக்கிறது சுவாவம் எது சுவாவம் ஆகும் ஏற்கனவே பண்ணினதுதான் இன்னைக்கு பழக்கமாகும் ஒரு காலத்துல நாம பயிற்சி பண்ணினதுதான் இன்னைக்கு வழக்கமா மாறுது நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்முடைய தாய் தந்தையர் ஒழுங்கா ரொட்டி நமக்கு சொல்லி கொடுத்தா அதுதான் நமக்கு அபியாசத்துல வரும் அது மாதிரி நாம எப்பவோ பழகின பழக்கங்கள் எல்லாம் அதை பொறுத்துத்தான் இப்ப இருக்கிற நமக்கு இருக்கிற நம்பிக்கைகள் அதனால ஒரே நாள்ல எல்லாம் வந்துடாது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு அதை பொறுத்து தான் நம்பிக்கைகள் வருகின்றன சில பேருக்கு ஆரம்ப காலத்தில் நம்பிக்கை இருக்கிறது இல்லை பிறகு நம்பிக்கை வருகிறது அறிவு அது சரியா இல்லைன்னா நம்பிக்கை மாறவும் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப நம்பிக்கையோடு செய்து கொண்டிருந்தவர்கள் திடீர்னு மாறிவிடுகிறார்கள் இப்போ மத மாற்றத்துக்கு காரணமே இந்த நம்பிக்கையை பற்றின அறிவு சரியா இல்லாததான் காரணம் இதை சரி பண்ணாமல் நாம் எதையும் சரி பண்ண முடியாது குறிப்பாக திருக்குறளையாவது தமிழ்நாட்டில் தமிழர்கள்ட்ட நல்ல முறையில ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும் திருக்குறள்லாம் இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது ஆனால் பலர் அதை தவறாக திரித்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக எப்படி வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல உயிர்ன்னு சொல்லி இருக்கிறதோ புண்ணிய பாபம் சொர்க்கம் நரகம் கடவுள் இதெல்லாம் சொல்லி இருக்கிறதோ மோட்சத்தை பத்தி சொல்லி இருக்கிறதோ அதுதான் திருக்குறளையும் இருக்கு ஆனா அவர்கள் அதை திரித்து பேசுகிறார்கள் நம்முடைய ஜனங்களா இத தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நான் இந்த நேரத்துல சொல்ல ஆசைப்படுறேன் ஆசைப்படுறேங்கிறது கிடையாது சொல்லி ஆகணும் அது என்னுடைய பொறுப்பு கடமை என்று உணர்ந்து சொல்லுகிறேன் அந்த மூன்று விதமான நம்பிக்கைகள் என்னது அர்ஜுனன் கேட்டபடியே சொல்றார் சாத்விகி ராஜசி தாமசி சி இத்தினா என்று என்னது சாத்விகி ஸ்ரத்தா ராஜசி ஸ்ரத்தா தாமசி ஸ்ரத்தா அவரே இதை சாத்விக ஸ்ரத்தா என்ன ராஜசிர்தான் என்ன தாமச ஸ்ரத்தை என்ன எப்படி அப்படிங்கறத நாலாவது ஸ்லோகத்திலேயே சொல்ல போற தாம் ஸ்ரணோ அவைகளை அந்த மூன்று விதமான நம்பிக்கைகள் ஸ்ரத்தைகளை கேட்பாயாக இதுலயும் தாரதமியம் எல்லாம் இருக்கும் சத்வத்துல ரஜஸ் தமசு அப்படிலாம் உள்ள போட்டா போயிண்டே இருக்கும் நம்ம பதினாலாம் அத்தியாயத்துல படிச்சோம் இல்லையா முழுக்க முழுக்க சத்வமோ முழுக்க முழுக்க ரஜஸோ முழுக்க முழுக்க தமசோ யாருக்கும் இருக்காது அ ரஜஸ்தமஸாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜஸ்தைவ தமஸ்ததா அப்படின்னு சொல்லி நாம பதினாலாவது அத்தியாயத்துல படித்தோம் பத்தாவது ஸ்லோகத்துல அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலயும் சில பொதுவான கருத்தை பகவான் சொல்லுகிறார் ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்துட்டோம் ஸ்ரீ பகவான் த்விதா பதினாஸ்வா தாமசீச்சே திணு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள்